الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الكريم اا يقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اامنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجار عليها ملائكة غلاب شداد لا يحصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال ربينا محمد صلى الله عليه وسلم إذا مات ابن آدم إن قد لا عمله إلا من صلاة صدقه جاريه او علم ينتفع به او ولد صالح يدعو له او كما قال صلى الله عليه وسلم هو نلئتم الله سبحانه وتعالى ورعني ورتاحهم صلاه والسلام باذن النبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகூலமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தில் அடைந்து கொண்டாக்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லே மதித்துமாளை செய்யாம் என்று எக்கியிருக்கிறோஹாவுடைய கடைகளை முற்றுமுதாக தகுந்து வா நான்கு புனிதமான மாதங்களில் மூன்றாவது மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பெரும்பாலும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் சங்கையானவை நான்காவது ஒரு மாதமாக வைப்பதற்கு இலகுவாக இருக்கும் மாதத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாலுக்கு அடுத்தது இருக்கிறோம் இறுதி கடத்திலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த நான்கு மாதங்களும் பாவகாரியங்கள் விடயங்களை தகர்ந்து கொள்ளுங்கள் என்ற கருத்திலும் வாங்க அந்த மாதத்தின் சிறப்பை கூறுகிறான் செய்து தலைப்பு வேறு தலைமாக இருந்தாலும் மஹர் ரத்தை பற்றி மஹர் ரீஸ் பேசப்படும் என்பது நிச்சயம் மஹர் ரத்தை நாம் வரவேற்பதற்காக ஒரு எதிர்பார்ப்புக்காக சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொல்லிக்காட்டி தலைப்பை தொடங்கலாம் கன்னி மாணவர்களே மகர மாதத்தின் தலைப்பதை கட்டதும் நமது முதலாவது கடமை நாம் முதலாவது அதை வரவேற்கின்ற முறை சிறையை ஒவ்வொருவரும் பார்க்க முயற்சி அறிமுகப்படுத்தப்படுகின்ற அந்த தினத்தில் காண்பவர்கள் துவாவுடன் அந்த மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதமும் அந்த துவா எத்தனை பேருக்கு மனப்பாடும் என்பது என்னுடைய முதலாவது எத்தனை எங்கள் பாடம் எத்தனையோ பேருடைய வரலாறு ஹிஸ்டரி பாடம் விளையாட்டு வீரர்களுடைய நடிகர்களுடைய உடனே ஆண்ட ஜனாதிபதி ஆட்டம் இடக்க செய்தார்கள் வரலாறு தெரியும் நடித்திருக்கிறார் யாரோடு நடித்திருக்கிறார் யாரை திருமணம் முடித்திருக்கிறார் கேவலமான வரலாறுகள் எல்லாம் பதிந்திருக்கிறது சிறை கண்டாலோது என்ற துவா பாடம் இல்லை இன்னும் இப்பொழுது வயது ஐம்பது அறுபது நாப்பது முப்பது இருபது அந்த துவாவை இன்று ஜிம்மாவுக்கு பின்னால் சாப்பாடு முன்னாள் டைம் கிடைத்தால் பாடம் ஆய் கொடுங்க கடும் இருந்தால் சாப்பாடு இல்லாவிட்டு அந்த துவாவை மனநம் செய்யுங்கள் பத்து நிமிடம் எடுத்தால் எல்லோராலும் மரணம் செய்ய முடியாது ஐந்து நிமிடம் போதும் பத்து நிமிடம் மேக்சிமம் மாதத்தையே துவா இல்லாமல் ஆரம்பித்தால் அந்த மாதம் எப்படி பறக்கத்தால் ஒன்றைத்தோடு ஒதுக்கட்டை எப்படி கருத்து அகில்ல அணிநா எங்களுக்கு இந்த மாதத்தின் தலைப்பிறையை வரட்டத்தை கொண்டு ஆரம்பிக்கவை வளர்ச்சியாக ஈமானுக்கு ஒரு உந்து சக்தியாக ஈமானுக்கு ஒரு முன்னேற்றமாக ஈமான் அடுத்ததுலாம் சமாதானத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கவில் எப்படி துவா இப்படி ஒரு துவா இருக்கிறது நபியோட துவா நமக்கு தெரியாது ஒல் இஸ்லாம் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு மாதமாக நீ விரும்புகின்ற நீ விரும்புகின்ற உனக்கு பொருத்தமான விடயங்களை அமல்களை செய்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை நமக்கு ஆரம்பித்து என்பதை அந்த வார்த்தையை மாதத்தை நேர்வழிக்குரிய நல்ல நடவுகள் ஒரு முறையாக மாதமாக கண்டுவிட்டோம் இருபது இருபத்தி ஐந்து ரூபாய்களுடைய சுண்ணத்தான துவாக்கள் என்ற ஒரு கித்தாப் இருக்கிறது மூன்று பாத்தியிலும் இருக்கிறது நான்காவது ஒரு பாதை தேவைப்பட்டால் மெலே பாத்தையிலும் இருக்கிறது சரிப்பா தகு தமிழில் இருக்கிறது சிங்களத்தில் இருக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கிறது மேலேயிலும் உறுதியாக இருக்கிறது நமது நாட்டில் பரவலாக வைக்கப்படாத இருக்கிறது பாரதியிலும் இருக்கிறது உருதிலும் ஹிந்தியிலும் இருக்கிறது நமக்கு என்ன தேவையோ அந்த பார்த்தையில் இருக்கிறது இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிவிடலாம் ஒரு கூட முப்பது ரூபாய் விடவும் குறைந்த விலை பிளேண்டி விலை இருபது இருபத்தி ஐந்து ரூபாய் எனவே இருக்கிறது வாழ்க்கை கொண்டாள் கணிமவுடைய மாதம் அனைத்தும் யாருடைய மாதம் அல்லாவுடையதான் ஆனால் விசேஷ தன்மையை சிறப்பை நன்கு நமக்கு இன்னும் உயர்த்தி காட்டுவதற்கான அல்லாவுடைய மாதம் சமதானக்கு பின்னால் நோன்பு நோட்பதற்கு மிக சிறந்த மாதம் மாதம் என்ற நோக்கரை உறுதி கொள்ள முடியாது வர வேண்டிய கலண்டர் அந்த ஒரு பேஜ் தான் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பேஜ் வரும் அதை மத்தினூடாக நாம் அதை கற்றுக்கொள்ளலாம் மத்திற்கு வரும் அதை நாம் தெரியும் அதை நடிகர்கள் பிடித்தார்கள் ஒன்பதையும் அல்லது பதினொன்றையும் இணைக்க சொன்னார்கள் எப்போதைய மாற்றம் செய்யுங்கள் நமது திருநாள் எங்களுடைய பாதுகாத்த நாள் சிராவணி மோடி பட்டணத்தை மதித்தினால் ஞாபகார்த்தமாக மூத்த ஞாபகார்த்தமாக நோன்பு நோக்கிறோம் மறுக்கிறீர்கள் தகுதியானவர்கள் என்று நோன்பு நோக்கி சொன்னார்கள் போன்று போக்கமாகும் எனவே சூமு யோமன் தமிழவோ யோமன் ஒன்பதாம் பத்தாம் நாள் பிடிக்கிற அல்லது பத்தாம் நாள் பதினோராம் நாள் பிடிக்கிற பத்தாம் நாள் எல்லோரும் கட்டாயம் பிடிக்க வேண்டும் நோன்பு சொன்னால் ஆனால் பிடிப்பவர்கள் பத்தாம் நாள் கட்டாயம் வேண்டும் விருதம் முடிகிறது சென்ற மகரம் முதல் இந்த இந்த துல் இஜா வரைக்கும் மன்னிக்கப்படும் அடுத்த மகரணம் ஆரம்பிப்போம் அதுக்கு அடுத்த மகரணம் முடிக்கின்ற இந்த கழிந்த மகரணம் எனவே கழிந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே இந்த நோய்களையும் பத்தாம் நாள் கட்டாயமா ஒன்பது பத்து பதினென்று ஆரம்பிக்கப்பட்டி ஹிதிரத்திலிருந்து நடிகருடைய நுபோதி பதினான்காம் ஆண்டு வருடத்தை முடிக்கப் போகிறோம் யார் இஸ்லாமிய கடந்த வைபவங்களை பார்ப்பாரோ அது எத்தனை குரல் கழிந்தாலும் ஒரே வரும் ஆங்கில நாள் வித்தியாசப்படும் ஆங்கில மேற்படி நாம் நமது சிகதிகளை குறிப்பிடுவது வித்தியாசப்படும் எனவே அரபு தான் நமது எந்த கணக்கிற்கும் உறுதியானது ஒவ்வொரு வருடம் அந்த தினம் அதே திட்டத்தில் வர வேண்டுமா அரபு கணக்கில் தான் நம் நமது நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவே அரபு மாதங்கள் பாடம் அடுத்தது நான் ஜனவரி பிப்ரவரி பாடம் டிசம்பர் வரைக்கும் எத்தனை பேருக்கு முஸ்லிம்கள் இஸ்லாமிய மாதங்கள் பாடம் இல்லாத முஸ்லிம்கள் எவ்வளவு நினைக்க வேண்டும் ஆரம்பிக்கும் எனவே இது மொஹரத்தை பற்றிய முன்னுரை மாதத்தில் அதிகமாக புதுவரம் தன்னியவர்களைப் போன்ற புதுவருடம் கொண்டாட்டம் என்ற பெயரில் புத்தாடை பெலி ஒரு நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மாதத்தை ஒரு முஸ்லிம்களுக்கும் உறுதிப்படுத்த அறிமுகப்படுத்த நாம் ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியை நடத்துவது தவறல்ல அதை ஒரு பெருநாள் போன்று கொண்டாடுவது நமக்கு இரண்டு பிறந்த வாழ்க்கை நமது திருமணத்தினம் கூட நமக்கு பிறந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வைக்கலாம் அதை நாம் அறிமுகப்படுத்துவதற்காக சிந்தனை வைத்து நம்முடைய பிரதான தடை செய்துகிறேன் கண்டிப்பா இன்று நாம் பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிறோம் இவ்வளவு தீன் வளர்ந்த காலம் இவ்வளவு இஸ்லாம் வளர்ந்த காலம் இவ்வளவு உளமாக்கல் நிறைந்த காலம் காலத்தில் கைக்கு மஸித் மதரசா ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் ஐந்து பேர் என்றால் பத்து குரான்கள் இருக்கின்ற காலம் வீட்டில் ஐந்து பேர் குரான் ஒரு குரான் கூட சில வீடுகளில் திறக்கப்படுவது கிடையாது இஸ்லாத்துடைய உதவி சாதனைகள் நிறைந்த காலம் பேப்பர் இஸ்லாமிய பக்கம் இருக்கிறது ஒரே சகனில் ஆட்டறைக்கியும் நாலு கால இறைக்கியும் போன்று வலது பக்கம் சாபா இடது பக்கம் ஹொலிவுட் வலது பக்கம் மதினா இடது பக்கம் ஹொலிவுட் வலது பக்கம் பைத்தர் மகிஸ் இடது பக்கம் ஒலிவுட் அப்படிப்பட்ட காலம் இதை கிளிக் பண்ணினால் தாபத்தில் உங்களுக்கு அமெரிக்காவில் இப்படி ஒருவர் ஒரு குடும்ப இஸ்லாத்துக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு குடும்ப சார்ந்து வந்து விட்டதாம் ஒரு விஞ்ஞானி சாதிக்கு வந்து விட்டலாம் பெரிய விஞ்ஞானி சாதிக்கு வந்து விட்டாராம் நமது நாட்டில் இஸ்லாத்தை விட்டு போய்பிருக்கிறார்கள் அதுக்கு இஸ்லே செய்ய வேண்டிய காலம் அமெரிக்காவில் அலமது இல்லா இலங்கையில் இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள் அசு காரணம் ஏன் காரணம் இப்போ பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம் கடை எதனை கொடுத்திருக்கிறோம் வீட்டு எதனை கொடுத்திருக்கிறோம் மடியில் பால் குடிக்கின்ற பிள்ளைக்கு வாகனம் இப்பொழுதே வாங்கிவிட்டோம் வீட்டில் மூன்று வாகனம் மாணிகத்தான் ஐந்து வயது ஐந்து வயது மாணவன் காரமாகிவிட்டோம் அல்ல உங்களுடைய இஷ்டம் ஆனால் இந்த மகள் இந்த மகள் இந்த மகள் ஆண்களை தான் பெண் என்னுடைய ஜனாதாவை குளிப்பாட்டு சண்டையான மகராஜா சந்திக்கவில்லை என்னுடைய மையத்திற்கு கபன் செய்ய தெரியுமா பிள்ளை பிறப்பதற்கு மூன்று மாதம் இருக்கிறது பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கிவிட்டோம் ஆண் பிள்ளையா கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு கடிப்பை சொல்வார் அதற்கு சிறக்க வசதி உள்ளவர்கள் நீலக்கலரிலும் வாங்கி விடுகிறார்கள் பின் கலரில் வாங்கி விடுகிறார்கள் ஏன் எதிர்காலத்தில் பிள்ளை கலக்கத்தானே போகிறவன் பின் கலரை பாவிப்போம் பெண் பிள்ளை பிறந்தால் நீலக்கலரை ப்ளூ கலரை பாவிப்போம் ஆண் பிள்ளை பிறந்தால் என்று ஒவ்வொரு பொருளிலும் ப்ளூ அண்ட் பிங்க் வாங்கிவிட்டோம் ஆனால் கண்ணீர் மாணவர்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஆன்மீகம் ஆன்மீகம் அறிவு அறவு என்பார்கள் அறிவியல் இரண்டு இணைந்தால் தான் பூர்த்தியான மனிதன் டிக் முன்பு இரண்டு நாட்கள் பரிசு பறிக்கையின் சரி பேர்கள் இருக்கின்றன இந்த புலமைப் பரிசு பறிக்கையில் வெளியாகியவுடன் சில பெற்றோர்கள் மிருகங்களாக மாறுகிறார்கள் பிள்ளை செய்யலாம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாய்க்கூட்டில் பிள்ளை அடைத்த மிருகமான தாயும் இந்த நாட்டில் சாதனை பெற்றுலாம் என்று நாய்க்கூட்டில் அடைத்தவர் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதா பிள்ளையுடைய இருக்கிறதா பிள்ளை கேம்பரியா இருக்கிறதா பிள்ளையுடைய கையில் குப் இருக்கிறதா இருக்கிறதா பிள்ளைக்கு முன்னாள் குரான் வாதிக்கிறோமா ஹபீஸ் வாசிக்கிறோமா சுமிக்கிறோமா புத்தகத்தை பாரம்பரிய அல்லது பிள்ளை பணி என்ற ரோட்டிலே மூடிவிட்டு நாம் ரிமோட்டோடு இருக்கிறோமா என்று அந்த தாய் பார்க்கவில்லை நாய் கூற்றிலும் கலவை வந்தால் இவர் அல்லாவின் பார்வையிலே பயப்பட்டவர் தான் மீடியாவிலே பார்த்தோம் பெர் தாய் தந்தையாக இருக்கிறது என்று சிலர் கையாண்டியாக போட்டிருக்கிறார்கள் பைத்தியம் பிடிக்க விட்டிருக்கிறது சூழல் வேண்டியதில்லை எங்களாக மாறிப்பிசால் கொண்டு போகும் நரகத்தை கொண்டு போகும் கைலாகி நடைபெற அல்ல பிள்ளையை ரிசால்ட் எடுப்பது அல்ல முக்கியம் நமது மோத்துக்கு பின்னால் பிள்ளை நமக்கு சுவாமை பெற்றுத்தர வேண்டும் அதனுடைய தலையெங்கம் ஆசீக துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் தினங்களை போல நடந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும் இங்கு என்ன நினைக்கிறது பக்கத்து வீட்டில் விழுந்த மையத்து நமக்கு தெரியாவிட்டாலும் இந்தியாவில் மௌத்தாகிய மையத்துடைய வீடியோ வழிபடும் நமது மௌச்சு அது தெரியாது உலகத்தை கிட்டத்தரும் பக்கத்து வீடு நமது தெரியாது உள்ளதுக்கத்தில் யாரோ ஆணுடன் செட் பண்ணுங்க சொல்ல வருவது என்னவென்றால் ஆன்மீக குறைபாட்டினால் நமது மார்க்கெட்டை சேர்ந்த ஒரு நபர் அவர் மீண்டும் வெகு சீக்கிரத்தில் இஸ்லாமியராக மாற்ற வேண்டும் என்று பௌசுவாக மாறியிருக்கிறார் இதுதான் நமது நாட்டில் நமது கொழும்பில் நமது மேல் மாகாணத்தில் நமது பிள்ளை எப்படி நம்பலாம் பெற்றோர்கள் நினைத்தார்களா மஞ்ச புடவை போத்துவான் என்று சிறப்பு போத்துவான் என்று மொட்டை அடிப்பான் என்று கும்புடுவான் என்று பூஜை செய்வான் என்று சுதூஜ் செய்வான் என்று மனிதனுக்கு கிடைத்தார்களா நமது பிள்ளை நமக்கு நம்ம மாற மாட்டேன் என்று இதற்குத்தான் நான் சொல்கிற அறிவியல் அதே வார்த்தை ஒப்பான வார்த்தை தான் அறிவியல் நிதானமாக மெதுவாக பேசுகிறேன் பேசிக்கொண்டு போகவில்லை எல்லோரும் இதை விளங்க வேண்டும் என்று எல்லோரும் உணர்வு பூர்வமாக கேட்டுங்க என்னுடைய நிலைமை ஐந்து லோட்ட சிகிப்பினால் பத்து ஓட்ட சிகிப்பினால் என்னுடைய நிலைமையுடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன குமருடைய நிலைமையினுடைய இளைஞருடைய வானிலோட நிலைமை என்ன எந்த லெவலில் விளங்குகிறோம் யாரை ரோல் மாடலாக காட்டுகிறோம் நம்மை தப்பிள்ளை பார்த்தோம் வழிகாடலில் பெதவர்கள் முடியாது பிள்ளை ஓயலில் இத்தனை மாணவர்கள் மாசாக வேண்டும் என்ற தாகத்தை விட என்னுடைய பாடசாலையிலே கற்று ஐந்தாம் ஆண்டில் ஏழாம் ஆண்டில் ஒன்பதாம் ஆண்டில் பதினோராம் ஆண்டில் விலகுகின்ற மாணவன் ஒரு குடுகாரனாக ஒரு ரவுடியாக ஒரு டோப்பராக ஒரு மேடராக வராமல் ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற காகத்தை அதிபர்களும் மேனேஜ்மெண்ட் நிர்வாகமும் வைர்த்தான் பயிலாக நானும் பரவாயில்லை ஒழுக்கமான ஒரு பிள்ளை விழுவாகும் பாடசாலையில் பாஸ் ஆகுவது என்றால் ரவுடிதான் வெளியாகுவார் பாடத்துக்கு பிள்ளை எஸ் ஆட்சி இருக்கும் இஸ்லாம் எப்படி இருக்கிறோம் ஆன்மீகம் அறிவியல் அறிவியல் அறிவியல் அறவியல் பண்பாடு ஒழுப்பு மாண்மீகம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கு இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பாடசாலைகளை குறையாக செல்லவில்லை காடு நடக்கிறது அந்த ஒழுக்கத்தில் மார்க்கீதியான கண்காணிப்புகள் குறையும் எத்தனையா முஸ்லிம் பாடசாலைகளில் கூட கண்ணியமானவர்களே சில இஸ்லாமிய விடயங்களை பின்பற்றுவதற்கு காலம் அந்நிய பாடசாலை நேரம் முஸ்லிம் பாடசாலைகளிலே தடை சில விடயங்களுக்கு நமக்காக தியாகம் செய்த ஒரு துறை தான் இந்த மார்க்கல்வி நமது முன்னா மாறுகள் இருக்கிறார்கள் அர்த்தம் என்று இது தமிழும் ஆங்கிலமும் கலைஞா அல்லது உருதுவா ஹிந்துவா ஹிந்தி பாஷையாடு அரபு வார்த்தை என்ற வார்த்தைக்கு நாம் அதை ஆய்வு பொழுது நமக்கு உடனே ஓடி வந்து நான் வந்து விட்டேன் என்று சமூகம் அளிப்பது நான் வந்து விட்டேன் இதோ வந்து விட்டோம் சமூகம் அடித்து விட்டோம் இருக்கிறோம் அதே போன்ற ஒரு மானியம் ஆசிரியர் என்ற சொல்வதில்லை எவ்வளவு கடினம் சமூகம் அளித்து விட்டேன் அவர்களே மல்லிமாவே என்று நமதுமாரின் பெயர் கூட மிக கௌரவமாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுதான் நம்ம இன்று இஸ்லாமிய பாதுகாத்து இருக்கிறது அங்கு ஓடித்தாலி குரான் அங்கு ஓடித்தா அங்கு ஓடித்தானவர்களே நகரில் நபி பிறந்தார் மதுரா நகரில் அவர் மறைந்தார் யார் சொல்லி பேர் இப்படியான மதிக்கிறோம் முதலாவது கனிமாவை சொல்லித் தந்தவர்கள் அவர்கள் இந்த காலத்தில் நமது நமது மாநிலம் அதுவும் நான் சேர்ந்துவிட்டேன் அதுவும் சொல்ல வரைகின்ற விடயம் இன்று நாம் படிப்பை பற்றியை படித்து பேசவில்லை அதில் நாம் முக்கியத்துவம் படிக்கிறோம் மெட்ஸ் ஆக இருக்கலாம் சயின்ஸ் இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அதை அது தேவைதான் சமூகத்தில் டாக்டர் தேவை மருத்துவ கிடையாது சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்ய முடியுமா போக சந்திர மண்டலத்துக்கு போனாலும் நேரத்துக்கு தொழுகின்ற விஞ்ஞானி தேவை அட்கவுண்டர் தேவை பள்ளக்கணக்கை நெருப்பை சம்பாதிக்கின்ற அட்கவுண்டர் நமக்கு தேவை தேவை அல்லாவுடைய ஆய்வாளர்கள் டாக்டர் யார் தான் தீர்ப்பு இந்த தீர்ப்பில் சரியான தீர்ப்பை கொடுக்கின்ற அல்லாதி நப்தி எனக்கு நேரான வழியை காட்டி சரியான தீர்ப்பை உள்ளத்தில் போட்டு சரியான நியாயத்துக்கு தீர்ப்பளிக்கவே என்று எடுத்துவிட்டு போகின்ற நீதிபதி தேவை நீதிபதி வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை கள்ளத்தனமான நீதிபதி கருப்பை வெள்ளையாக வெள்ளையை கருப்பாக தீர்ப்புத்தரமான நீதிபதிகள் வேண்டாம் லஞ்சத்தை வாங்கிவிட்டு தீர்ப்பை மாற்றுகின்ற நீதிபதிகள் அவர் உண்மைக்கு உண்மையாக வாதிடுகின்றவர் தேவை பொய்யான நீடு என்று தெரியும் அந்த நீரை தயாரிப்பதற்கு கைதியாக கொடுத்து விட்டு வாங்கிவிட்டு கருப்பை வெள்ளையாக்கி நிறம் சேர்த்தி தீர்ப்புக்காக திருட்டு தரமான இஸ்லாம் என்ற தொலைக்கரவை நமக்கு கை கொடுப்பது நமது கவலை விசாலமாக்குவது பூங்காக்குவது நான் ஆரம்பத்தில் சொன்னி நம் மோசாயினால் மூன்று தான் நம்ம இருக்கும் ஒன்றே பாடசாலை கல்வி காலேஜ் கல்வி யூனிவர்சிட்டி கல்வி நல்ல நோக்கத்தில் ஒரு படித்தால் என்று டிகிரி செய்கின்றவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் உண்மை சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டும் இந்த கோர்ஸ் முடித்தால் ஒரு லட்சம் சம்பாடம் இந்த கோர்ஸ் முடித்தால் இரண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் இந்த கோர்ஸ் முடித்தால் இலங்கை ஜொப்பியே கிடையாது அந்த நீங்கள் நீங்கள் சமூகத்துக்காக ஆய்வு செய்தி ரஹத்து வைத்தியத்துறையில் பெற்ற சாதனையாளர் வைத்திய கோட்பாடு அந்த ஆய்வுகளில் இவரே இணையாமல் பெரும்பாலும் வருவதில்லை ஒரு முஸ்லீம் ஒரு வைத்திய அந்த துறை இழிவுபெற்றவர் அவருடைய டெலண்டையும் அவருடைய திகழையும் அவருடைய பேசுகிறோம் அவருடைய நாம் பேசவில்லை ஒவ்வொருவரை சொல்லிக்காட்டு சுருக்கம் ஒருவரை முன்வைக்கிறேன் எல்லோருக்கும் தேவைப்பட்டான் எல்லோரும் நோயாளிகள் தான் தனி இல்லாட்ட தலைவலி இருக்கும் தலைவர்கள் சுகர் இருக்கும் சுகர் இல்லாவிட்ட பிரெஷர் எல்லோரும் தேவையானதான் நோய் மருந்து எனவே எடுத்து இவர்கள் மருந்து அந்த வைத்தியத்துறையில் ஆய்வு செய்வார்களாம் செய்யப்படுவது ஆய்வு செய்கின்ற போது கடுமாற்றம் வருகின்ற பொழுதும் உடனே அந்த ஆய்வை நிறுத்திவிட்டு சென்றவர்களுக்கு கால் பண்ண எந்த காலத்தில் போன்றோம் அல்லது வெப்சைட் சென்று தேடுவது தேடுவது தவறல்ல முதலாவது யாவா அல்லாவே எக்ஸாம் எழுதுகிறோம் பதில் வரவில்லை என்ன பதில் என்று தேவையில்லை அல்லது சௌதருக்குள்ளும் என்ன தலைக்குள்ளும் பக்கத்துக்குள்ளும் சுண்டு கொண்டு வர தேவையில்லை ஜுவாட் எக்ஸாம் ஆரம்பித்தார் அவர்களுக்கு ரிசைட் வருமாறு பொழுது முதலாவது ஓடுவார்களா மத்திரோடு தொடர்பாக அல்லாவிடம் ஓடுவார்களாம் சிம்பிளாக முடியுமா பிரச்சனை இப்படிப்பட்ட மற்ற தேவை நமஸ்கே நான் விடயத்துக்கு இப்பொழுது வருகிறேன் ஆன்மீகத்தை பேசுகிறேன் அதற்கு துணையான சாதனங்கள் தான் நமது மதரசாக்கள் பாடசாலை கல்வி மார்க்கள பாடசாலை அதை மாற்றம் விரைத்து வேண்டும் கல்லூரி நமது நமது உள்ளம் என்றால் நமது உள்ளம் என்றால் மதரசா அந்த பள்ளிக்கூடமும் பாடசாலையும் நமது இறந்தாலும் ஆனாலும் நமக்கு ஒரு பெண் தான் இருக்கிறது ஒரு பெண் இல்லை ஒரு கண்ணோடு வாடலாம் அந்த ஒரு கண்ணாக இந்த ஆன்மீகத்துறை இருந்தால்தான் அதற்கு அந்த கண்ணியமானவர்களே என்று கராபீரங்கள் கல்விகள் இதற்கு நாம் பெரியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கிறது அதுக்கு முதலாவது டிசனுக்கு போகவில்லை என்று ஏற்றுகின்ற அடிக்கின்ற பெற்றோர் மதரசாவுக்கு போகவில்லை என்றும் சந்திக்க மாற வேண்டும் இப்படி கண்டித்து அனுப்பினால் நமது பிள்ளை மதம் மாறாது ஷாபா நமது பிள்ளை நமது உடம்பு ஜனாதாவை குளிப்பாடு தயாராகும் நமது பிள்ளை நம்மை செய்யும் நமது பிள்ளை நமது மையத்தை தொழில்க்கும் கண்டிப்பா மையத்தை தொழில்ப்பதற்கு மத்தியுடைய இமாவை விட உலகத்திலே பெரியவர் வழியுள்ளவா இருந்தாலும் அவர் மையத்திலே உறவு இல்லாமல் மையத்துடைய பிள்ளை தான் முதல் தகுதி எத்தனை பேருடைய மையத்தை அடைக்க வேண்டும் யார் தெரிவித்தார்கள் மையத்தை தகுதி இல்லாத பிள்ளைகளை கேள்வி இரத்தம் வடித்து நேரத்துக்கு சாப்பிடாமல் பனிரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்து இடியப்பன் சுற்று நாட்டாமல் வேலை செய்து நமது மையத்தை தகுதி இல்லாத பிள்ளையை அடைக்க வேண்டுமா நாம் படித்துக் கொடுக்க தேவையில்லை இந்த மதரசா படித்துக் கொடுக்கும் இந்த மத்தியில் நடக்கின்ற மதரசாக்களை படித்துக் கொடுக்கும் பதினாயிரம் தொடக்கம் முப்பத்தையோக்கம் வரைக்கும் மாதாந்தம் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் ஒரு லட்சம் கட்டுகிறோம் எப்படியாவது கட்டுகிறோம் வெற்றம் செலவழிக்கிறது ஆனால் கண்ணியமான கவலை புரிய விடம் என்னுடைய கபலை அலங்கரிக்கின்ற ஆயிரம் பெரும்பாலும் குரான் வந்து இருக்காது இதை கட்டுவதற்கு தயங்கிக்கிறோம் இங்கு மாத்திரம் அல்ல எப்படி வசதி இருக்கிறது கட்டுவதில்லை பிள்ளைக்கு மாற்றத்துறை முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் நமது பிள்ளையை எதிர்காலத்தில் நிம்மதியாக விட்டுவிட்டு நம்ம மௌசாக முடியாது கண் மூட முடியாது எனவே இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த துறையில் உள்ளவர்களை மதிப்போம் அதுக்கு முதலாவது விடயம் நமது பிள்ளை சாலைகான பிள்ளையா மாறுவதற்கு நான் இறுதி கட்டத்தில் அடைந்து இந்த குரானை நாம் மதிக்க வேண்டும் ஹதீஸை மதிக்க வேண்டும் ாலும்பமா நாடுகளில் கூட ஒரு இன்ஜினியராக இருப்பார் ஹாபிலாக இருப்பார் டாக்டராக இருப்பார் ஹாபிதாக இருப்பார் அதே போன்று இருப்பார் தடை இல்லை தடை இல்லை சல்மான் பால் சர எல்லாருடைய நாடு சொல்லப்படுகிறது அவர் பெரும்பாலும் நூறு வயது தாண்டி சாத்துக்கொண்டவர் ஆய்வு கொடுக்கப்பட்டவர் மரணிக்கப்படுவருக்கு சிலை மருத்துவ தமிழ் வயது தாண்டி அவர் குரானை அதிபை முடியும் அறுபது ஐம்பது நாற்பது எழுபது வயது ஆள் எப்படி சாத்துக்கா பண்ண விட நல்ல காட்டுவாணி சல்மானது உமத்துக்கான் முகமது சொல்லுவதால சொல்லு கொடு தவறு சகாசமாகும் எல்லமும் கனியமான நிரந்தரமான மறுமைக்கு பயன்கள் என்பதாலும் எக்கரா பற்றிய ஆயிரத்தின் முதலாவது வகையுடைய ஆயிரம் கடைசி ஆயிரத்து அறிவு அந்த டிகிரி அந்த பட்டம் பதவி நிறுத்த வேண்டும் அல்லாவுடைய முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் முயற்சிக்க வேண்டும் அதுவும் அதை விட இருந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்கிருந்தாலும் ஈமானோடுவதற்கு இந்த மார்க்க கதாபீதம் மார்க்க கல்விக்கூடம் மதிர்கா இருக்கலாம் சிறிய பிள்ளைகளுக்கு வயது வந்த பிள்ளைகளுக்கு இதற்கு நாம் செலவழிப்போம் முன்னேற்றோம் நமது ஊரில் அது நமது ஊருக்கு ஒலியாக இருக்கும் வழக்கத்தாக இருக்கும் கண்ணியமானவர்களை ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அறிவியலுக்கும் சீட்டம் கொடுப்பது போல அறவியல் சொல்லக்கூடிய அந்த மார்க்க பண்பாடுகளுக்கும் கீழம் கொடுப்போம் நமது பிள்ளைகள் நமது சமூகம் நமது உலகம் நமது தாடி எதிர்காலத்தில் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையா முஸ்லிம்களாக வாழ்வதற்கு எப்படி ஆதரவு முதலில் சாதனை வைத்தார்களோ ஒரு நாடும் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு இந்த ஆன்மீகத்துறை அது உதவியாக இருக்கும் என்ற சிந்தனையை நான் வளர்ந்திருப்பதற்கு உண்மையான ஆன்மீக துறையில் எப்போ மாணவர்களை நம்மை மாற்றுவானாக கதை மணி தருவதாக தன்னுடைய பெற்றோடைய பாங்களை வெளித்திருவையாக போற முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய வாங்கலைவையாக உண்மையான ஈவானை தருவாயாக உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக உறுதிப்படுத்துவாயாக எந்த முஸ்லீம்களையும் எங்குமே மதம் மாறுவதற்கு பாதுகாப்பதாக யார் யாரெல்லாம் அப்படி இஸ்லாசி வெறுத்து இஸ்லாசி புரியாமல் அவர்கள் மதம் மாறுகிறார்களோ அவர்கள் உடனடியாக இஸ்லாதி பக்கம் நீட்டுவாயாக ஏனையவர்களும் இஸ்லாதி பக்கம் வருகின்ற முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்க்கை செய்வாயாக உண்மையான ஒழுக்கம் உள்ள பண்பாடுகளை இஸ்லாமிய நாடாக நமது நாட்டை மாற்றி சீமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் உயிர் பெரியக்கூடிய பாக்கியத்தை நம்ம